அழைப்பு பணியின் வெற்றிகளும் அதன் தாக்கங்களும் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் இறுதி காலகட்டத்தை பற்றி நாம் அறிவதற்கு முன் இது வரை அவர்கள் புரிந்த செயல்பாடுகள் ஆற்றிய பணிகள் பற்றி சுருக்கமாக கூறுவது நல்லது காரணம் இந்த செயல்பாடுகள்தான் நபி சொல்லாஹு அலைவாசல்லம் வாழ்க்கையின் இறுதிப்பகுதியாகும் இதனால் தான் ஏனைய இறை தூதர்களிலிருந்து நமது நபி சொல்லாஹ் அலி வசல்லம் தனிச்சிறப்புற்று விளங்குகின்றார்கள் அல்லாஹவர்களுக்கு முன்னோர்கள் மற்றும் பின்னோர்களின் தலைவர் என்று மகுடம் சுட்டியிருப்பதற்கும் காரணம் இதுதான் நபியே போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே இரவில் நீங்கள் தொழுகைக்காக எழுந்து நில்லுங்கள் முழு இரவிலும் அதில் ஒரு சொற்ப பாகம் அல்குர் அத்தியாயம் எழுவத்தி வசனங்கள் ஒன்று இரண்டு வஹீன் அதிர்ச்சியால் போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே நீங்கள் எழுந்து நின்று மனிதர்களுக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யுங்கள்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 தொடர்ந்து சங்கிலிகளை ஊசலாட்டத்தை ஊடுருவச் செய்து மனிதனை வழிகெடுக்க வேண்டும் அவனது நேர்வழிப் பயணத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக ஒரு கணமும் ஷைத்தான் அயர்வதில்லை உள்ளத்தின் போர் என்பது அவனுடன் செய்யும் போர்தான் இந்த இடையூறுகள் நிறைந்த எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவின் அழைப்பை எட்டச் செய்வதற்காக நபி சொல்லல்லாஹ் அலைவசலம் நின்றார்கள் தொடர்ந்தார்போல் ஒன்றன் பின் ஒன்றாய் கோணங்கள் மாறுபட்ட பல போர்களை எதிர்கொள்ள நபி சொல்லா ஹலை வசலம் நின்றார்கள் தங்களை நோக்கி வந்த உலகை கடைக்கண்ணாலும் பாராமல் சிரமத்திலும் துன்பத்திலும் நெருக்கடியான நிலையினும் நிலைகுலையாது நின்றார்கள் நின்ற நபியின் நிழலே விஸ்வாசிகள் சுகத்தையும் நிம்மதியையும் சுவாசித்தார்கள்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 பிணி கொண்ட அறிவுகள் சீர் இதனால் சிலைகளை விட்டு விலகியது மட்டுமல்ல அதனை உடைத்து தவிடு அவர்களின் ஏகத்துவ முழக்கம் விண்ணை எட்டியது இறை வணக்கத்திற்கான விண்ணின் செவிகளை பிளந்தன புதிய நம்பிக்கையால் உயிர் பெற்று எழுந்த அழைப்பு பணி முழக்கம் வறண்ட பாலைவனங்களை ஊடுருவி சென்றன நாலா திசைகளிலும் குர்ஆனை கற்றுத் தேர்ந்த அறிஞர்கள் பரவி இறை நூலை ஓதி காண்பித்து அவனது சட்டங்களை நிலைநிறுத்தினார்கள் பிரிந்து கிடந்த வம்சங்களும் சமூகங்களும் ஒன்றாயின மனிதன் மனிதனை வணங்குவதிலிருந்து விடுபட்டு அல்லாகவே வணங்க அநியாயக்காரன் அநீதி இழைக்கப்பட்டவன் அரசன் ஆண்டி எஜமான் அடிமை என்ற பாகுபாடுகள் நீங்கின மக்கள் அனைவரும் அல்லாஹுவின் அடிமைகளே அனைவரும் தங்களுக்கு சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் நேசித்து வேண்டும் இறை கட்டளைக்கு ஒவ்வொருவரும் அடிபணிய வேண்டும் என்ற சூழ்நிலை உருவானது அறியாமை கால கர்வம் முன்னோர்களை கூறி பெருமை அடிப்பது இனவெறி கொள்வது அனைத்தையும் விட்டு அல்லாஹு இவர்களை தூரமாக்கினான் இரையச்சத்தை தவிர வேறு எந்த வகையிலும் ஒரு அரபியருக்கு அரபி அல்லாதவரை விட ஒரு அரபி அல்லாதவருக்கு அரபியரை விட ஒரு வெள்ளையருக்கு கருப்பறை விட ஒரு கருப்பருக்கு வெள்ளையரை விட எவ்வித சிறப்பும் மேன்மையும் இல்லாமல் போனது மக்கள் எல்லோரும் ஆதமின் மக்களே ஆதமோ மண்ணால் படைக்கப்பட்டவர் என்ற உண்மை உள்ளத்தில் பதியப்பட்டது இறுதியாக இந்த அழைப்பு சிறப்பால் முழு மனித சமுதாயம் சமூகம் அரசியல் என அனைத்திலும் ஒன்றுபட்டது இம்மை மறுமை பிரச்சனைகளில் மானுடம் ஈடேற்றம் கண்டது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 எத்தனையோ முந்திய மார்க்கங்கள் இருந்தன ஆனால் அவற்றில் குளறுபடிகளும் குழப்பங்களும் பலவீனங்களும் வேறூன்றிவிட்டதால் மனித இதயங்களை அவை ஆட்சி செலுத்த முடியவில்லை அவை உயிரற்ற உணர்ச்சியற்ற இறுகி சடங்குகளாகவே மாறிவிட்டன இதனால் மனிதர்களின் இறை நிராகரிப்பும் சூழ்ந்திருந்தன இஸ்லாமிய அழைப்பு பணி மனித சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய பணிகளை சிறப்பாக செவ்வனே செய்தது